வணக்கம் நன்றினியின் தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாவது டிசம்பர் பதினாறு இரண்டாயிரத்தி மார்கழி முதல் நாள் சனிக்கிழமை இன்று நாளேறுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் செந்தில்குமார் திருவண்ணாமலையில் உள்ள ரமணாசிரமத்தின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்ததில் இரண்டு தொழிலாளா்கள் பலியானார்கள் புகார்களின் அடிப்படையில் ஆர் கே நகர் தொகுதியில் ஐந்து காவல் ஆய்வாளர்கள் பணியிட மாற்றப்பட்டுள்ளதாக சென்னை மாநகர காவல் ஆணையர் விஸ்வநாதன் அவர்கள் தெரிவித்தார் ஓகி புயலில் சிக்கிய நாநூற்றி தமிழக மீனவர்களை காணவில்லை எனவும் இதுவரை ஓகி புயலுக்கு பதினான்கு தமிழக மீனவர்கள் பலியாகியுள்ளதாகவும் மத்திய உள்துறை அமைச்சகம் தகவல் வெளியிட்டுள்ளது சென்னையில் இரண்டாவது நாளாக போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் நாற்பது சதவீத பேருந்து சேவை பாதிக்கப்பட்டது கடலூரில் ஆளுநர் ஆய்வு செய்வதை கண்டித்து திமுக மற்றும் விடுதலை சிறுத்தைகள் அமைப்பினர் கையில் கருப்பு கொடி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் பகுதியில் அனுமதியின்றி மணல் ஏற்றி வந்த இரண்டு லாரிகள் பறிமுதல் செய்யப்பட்டன பொன்மலை ரயில்வே பணிமனைக்கு ஆற்றல் பாதுகாப்புக்கான தேசிய விருதை குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் வழங்கினார் இந்திய செய்திகள் ஆவணங்களுடன் ஆதார் எண்ணை இணைப்பதை கட்டாயப்படுத்தக்கூடாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது ஓகே புயலால் பாதிக்கப்பட்ட தங்களுக்கு நிவாரண நிதி வழங்க கோரி கேரள மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனா் பாகிஸ்தானைச் சேர்ந்த ஐந்து குழந்தைகளுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜின் உத்தரவின் பேரில் மருத்துவ விசா வழங்கப்பட்டுள்ளது ராஜஸ்தான் மாநிலத்தில் தமிழக காவல்துறை அதிகாரியை சுட்டுக் கொன்ற கொள்ளையன் நாத்துராமின் கூட்டாளி தேஜாராம் குடும்பத்துடன் கைது செய்யப்பட்டார் பிரம்மாபுத்ரா நதி மாசு அடைவது குறித்து இந்தியா சீனாவிடம் தனது கவலையை தெரிவித்துள்ளது ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் கூகுள் எக்ஸ் நிறுவனம் தனது தொழில்நுட்ப மேம்பாட்டு மையத்தை அமைக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன பாகிஸ்தானில் தூக்கு தண்டனை பெற்றுள்ள குல்பூசன் ஜாதவின் தாய் மற்றும் மனைவிக்கு விசா வழங்குமாறு அந்நாட்டு அரசு உத்தரவிட்டுள்ளது வடகொரியா மீது போர் தொடுக்க வேண்டாம் என உலக நாடுகளுக்கு ஐ எச்சரிக்கை விடுத்துள்ளது ஒரே நாளில் 38 எட்டு ஐ எஸ் தீவிரவாதிகளுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளதாக ஈராக் அரசு அறிவித்துள்ளது ரஷ்ய அதிபர் புட்டின் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிடப்போவதாக அறிவித்துள்ளார் விண்வெளி வீரர்களுக்கு திரைப்படங்களை ஒளிபரப்பப் போவதாக நாசா அறிவித்துள்ளது ஆறாயிரத்தி கோடி ரூபாய் செலவில் உலகிலேயே அதிக பொருட்செலவில் கட்டப்பட்டு வந்த அமெரிக்க நாட்டு தூதரகத்தின் பணிகள் நிறைவடைந்துள்ளதாக அந்நாடு அறிவித்துள்ளது பூமியைப் போல எட்டு புதிய கிரகங்களை கெப்லர் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் மூலம் கண்டுபிடித்துள்ளதாக நாசா அறிவித்துள்ளது வணிகச் செய்திகள் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அடுத்த சில காலாண்டுகளில் அதிகரித்து வளர்ச்சிப் பாதையை எட்டும் என ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் வங்கி தெரிவித்துள்ளது வணிகர்களின் கோரிக்கையை ஏற்று டெபிட் கார்டு சேவை கட்டணத்தை குறைக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது திருப்பூரில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டுக்கான பின்னலாடை விற்பனை இருபது சதவீதம் குறைந்துள்ளதால் வியாபாரிகள் வருத்தமடைந்துள்ளனர் சென்னை பழைய மகாபலிபுரம் சாலையில் செம்மஞ்சேரியில் இன்போசிஸ் அருகே எட்நூறு கோடி ரூபாய் செலவில் நட்சத்திர ஹோட்டல் மற்றும் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை மெரினா மால் என்ற பெயரில் பிரபல கட்டுமான நிறுவனமான அலைட் ஹவுசிங் அமைத்து வருகிறது சர்வதேச கிரிக்கெட் போட்டிகள்ி போட்டிகள் மற்றும் பிற உள்ளூர் போட்டிகளில் விளையாடும் கிரிக்கெட் வீரர்களின் ஊதியத்தை உயர்த்த பிசிசிஐ முடிவெடுத்துள்ளது ஐ கிரிக்கெட் போட்டிகள் போலவே பல முன்னணி வீரர்கள் பங்கேற்கும் டி கிரிக்கெட் தொடர் ஷார்ஜாவில் தொடங்கியுள்ளது இப்போட்டிகள் டிசம்பர் பதினேழாம் தேதி வரை நடைபெறவுள்ளன தேசிய துப்பாக்கிச் சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் மேற்கு வங்காளத்தைச் சேர்ந்த மெகுலி கோஸ் எட்டு தங்கப்பதக்கங்கள் வென்று சாதனை படைத்துள்ளாா் துபாய் சூப்பர் சீரீஸ் பேட்மிண்டன் போட்டிகளில் இந்தியாவின் பி சிந்து அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார் திரைச்செய்திகள் மாதவன் விஜய் சேதுபதி மற்றும் ஸ்ரெத்தா ஆகியோர் நடித்த விக்ரம் வேதா படத்தின் நூறாவது நாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது கடந்த ஆண்டு உலக அளவில் அதிகம் தேடப்பட்ட திரைப்படங்களில் பாகுபலி ஏழாவது இடத்தை பிடித்தது நீண்டகால காத்திருப்புக்குப் பின் தங்கர் பச்சன் இயக்கத்தில் உருவாகிய களவாடிய பொழுதுகள் திரைப்படம் வெளியாக உள்ளது ஜெயம் நடிக்கும் புதிய படமான அடங்க படத்தின் படப்பிடிப்பு தொடங்கியுள்ளது இத்துடன் நற்றினியின் இன்றைய செய்திச் சேவைகள் நிறைவடைகின்றன அணுதினமும் அமுது தமிழில் அற்புதமான நிகழ்ச்சிகளை சுவைத்து மகிழ டபிள்யூ டபிள்யூ என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம்